மதினாவிலிருந்து மக்கா செல்லும் வழியில் உள்ளது அவ்விடத்தில் ஒரு பள்ளி வாயில் இருக்கிறது அப்பள்ளியில் இருந்து எட்டும் தொலைவின் இறுதியில் இரக் எனும் பகுதி உள்ளது அப்பகுதியில் இபினு மரதியவர்கள் தொழுவார்கள் அந்த இடத்தில் பள்ளி ஒன்றும் கட்டப்பட்டிருந்தது ஆயினும் அந்த பள்ளியில் இபினு மரதியவர்கள் தொழவில்லை தமது இடது புறத்தில் அந்த பள்ளிவாசல் இருக்குமாறும் அந்த பள்ளியை விட்டு சற்று முன்னால் நின்று கொண்டும் தொழுவார்கள் நபிசல்லும் செல்லும் அவர்கள் அந்த இடத்தில் தொழுதனாலேயே இபுன் உமர் அதி அல்ல அவ்வாறு தொழுவார்கள் ரவுஹா என்னும் இடத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு மக்காவுக்கு வரும்போது இறக்கை அடையினர் துகர் தொழ மாட்டார்கள் இறக்குக்கு வந்து துகர் தொழுவார்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு திரும்பி வரும்போது சுபுக சற்று முன்னதாக அல்லது சஹரு நேரத்தின் கடைசியில் இறக்கை கடக்கு நேர்ந்தால் அங்கேயே ஓய்வெடுத்துவிட்டு சுபு தோழுவார்கள்